இருட்டான சிறிய குகைத்தில் படுக்க வைத்து எம் எடுக்கும்போது சிலருக்கு தனிமை மகட்சி ஏற்படுகிறது பொதுவாக நிரந்தர காந்த எம்ஆர் காண்டி குறுகளாக இல்லாமல் விசாலமாக இருக்கும் சில இயந்திரங்களில் மூன்று பக்கங்கள் திறந்து இருக்கும் இவைகளுக்கு திறந்த வெளி எம் ஆர் என்றும் நிரந்தர காந்த எம்ஆர்ஐ இயந்திரங்களின் காந்த சக்தி புள்ளி டெஸ்லாவில் இருக்கும் அதற்கும் குறைவாக இருக்கும் மின் சக்தியினால் காந்த தன்மை பெறும் செயற்கை காந்த எம்ஆர் காந்த சக்தி இருக்கும் காந்த சக்தியை வைத்து மற்றும் மூன்றுலா அளவில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இரண்டு விஷயங்கள் காந்த சக்தி அதிகம் உள்ள ஸ்கேன் இயந்திரத்தில் எடுக்கும் படங்கள் சிறப்பாகவும் துல்லியமாகவும் இருக்கும்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 நோயாளிக்கு மயக்க ஊசி போட்டு படுக்க வைத்து ஸ்கேன் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை பொதுவாக ஒரு உடல் அங்கத்திற்கு எம் ஆர் ஏ ஸ்கேன் எடுக்க மூவாயிரத்திலிருந்து ஆகும் ஒருவருக்கு பரிசோதனை முடிக்க அதிக நேரம் ஆனால் ஒரு நாளுக்கு சிவரைத்தான் பரிசோதிக்க முடியும் அதனால் சீக்கிரம் படம் எடுக்கக்கூடிய அதாவது காந்த சக்தி அதிகம் உள்ள எம் ஆர் ஏ இதனை இயக்குபவர்கள் விரும்புவார்கள்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 ராயில் அடைப்படும் உலகால் ஆனவைதான் அவற்றிற்கு மேலே கூறிய நிபந்தனை பொருந்தும் சமீப காலத்தில் பொருத்தப்படும் எலும்பு முறிவு சாதனங்கள் ஆர்த்தோபிடிக்ஸ் ஸ்டெண்டில் எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் காந்தத்தினால் பாதிக்கப்படாதவையாக உள்ளன நோயற்ற வாழ்வு குறைவற்று செல்வம் நன்றி வணக்கம்